வாயிலாக தெரிந்த பிறகு அவர் என்ன பண்ணுறாங்க காலம் பரிவாகம் ஆகும்போது அது அது முன்னாலேயே பார்க்கணும்னாலும் போமெல்லாம் முடியாது அது சமந்த ஒரு நாளை தேடி போறதுன்னா நினைச்ச உடனே போய் ஆகி போக முடியாது பிறகு அதையும் கொஞ்சம் காலம் அந்த மனசுலே திடமாயிச்சு திடமாகி காலப்பரிமா வரும்போது அது பரவிக் கொடுக்கும் இந்த குருநாதன் நமக்கு இருக்கிற ஒரு குருநாதன் நாடி செல்றதெல்லாம் அது ஒரு கர்மம் கூட்டி வைக்கணும் மனசிலையும் அந்த ஜென்மந்திர வாசனை அதெல்லாம் முடிஞ்ச இந்து ஜென்மத்தில் உன் ஜென்மத்தில் செஞ்ச அந்த புண்ணிய பரிபாலம் நிஷ்டா புண்ணிய பரிபாலம் தூண்டி விடும் குரு நடந்து எவ்வளோ ஞானம் தூண்டி விடும் அது பரிபாலம் வர்ற வரைக்கும் அந்த மனசுல ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வெளியில போறவங்களுக்கு இங்கே இருந்து படிக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா இங்க வரலாம் அந்த நிலை இது இது வேறநிலை அது வேறநிலை எப்படி எப்படியோ மனபரிபாகம் ஆகிற சமயத்துல தான் அஜீத்துக்கு வர முடியும் லௌகத்திலேயே அப்படித்தான் லக்கீத்தில கூட எடுத்தவுடனே ஒரு காரம் இழந்து போகுதா கல்யாணம் பண்ணமுன்னா ரெண்டு பேருக்கும் போது பெண்ண தேர்றாங்கல்ல கழிக்குதா எவர் கடைக்கு போய்க்குள்ள இவர் கடைகள் அறந்தை தீர்த்துடைய துக்கத்தை போக்கி என்னை ஆழ்வார் என்னை அடிமை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்களாக சொல்வார் சரணா எய்தி வெவ்விய பவதாபத்தால் விரும்பிய செவ்விய கருணை போர்ந்த சீதளா திருட்டியாலே அவ்வித குரவன் நோக்கி அபயமே அளிப்பா நன்றே நாற்பத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் சீடன் பொருட்டு அபயதான பூர்வ உத்தரம் சீடனுக்காக அவர் பதில் சொல்றார் தான் ஏற்றுக்கொள்வோ விதம் சீசனுடைய பக்குவம் ஞான மார்க்கத்துக்குள்ளே தகுதிகள் இதெல்லாம் சொல்றார் சரி இவ்விதம் உரைத்து தன்னை இயல்புடன் சரணாய இது விதி சன்னத்துவமாம் என்றே சிசனுடைய குருநாதர் தேடி சரணாக ஜெய் இந்த முறைன்னு சொன்னார் அதான் கருத்து இவனதிகாரியோன் இந்திரி எங்களாலும் தவன மூன்றடைந்து புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவன மூன்றடைந்து வெய்யேன் புழு லட்சணி அதாவது தீவிரவாதியாக சொல்றது அவனு சொன்னாங்க மத்த எல்லா அதிகாரி பொருந்தும்ங்கிறதுக்காக அவன் சொல்லப்பட்டது அந்த புழு திஷ்டாந்தம் தீவிரதிகா இருக்கு அப்புறம் அது கீழ்பட்ட திஷ்டாந்தம் பறவை குஞ்சு நீர்பாம்பு எருமை பறவைக்கு நீர் பாம்பு போடு நாலு சொல்லுவான் அதாவது ஆசா சார்ந்த அமைவரை கோயிலும் கார்கோள் இல்லாத பட்டவனாகும் அவ்வினை ஆளரோடு பயிலுவை ஒரு கால செய்தி உரைப்ப மற்றொரு காலம் மையர் பலவை மனம் பிடித்த அது இல்லையா அந்த பாட்டு இல்லை இன்னொரு பாட்டு வரும் நம்ம ஆவே மண்ணொடு இலியே இல்லிக்கூட மாடு எருமை நெய்யேறி அன்னல் தலை இடைகடை மாணாக்கராமேனு இருக்கும் அன்னமோடு ஆவே அன்னப்பறவை அப்புறம் அண்ணன் பசு மாடு இது ரெண்டு உத்தமாதிகாரிகள் சொல்லப்பட்டது ரெண்டு விதம் அன்னப்பறவை என்ன பண்ணதான் பால நீரை கலந்து கொடுத்தா பால பறவை நீர் வச்சு வச்சிருமா அப்படியே வச்சுருமா பிரித்து பார்க்க சாமர்த்தியிருக்கும் அது அம்சம்னு போயிரு அதான் பரமசன்னியாசிகள் அம்ச நியாயம் சொல்றது ஆத்மாத்மாவை பிரித்தி பார்த்து அவர்கள் ஆத்மாவை கொண்டு அனாப்பை விட்டு போடுவாங்க இதை ஒத்துமைய லட்சணம் ஆ பசு என்ன பண்ணதுன்னா சாப்பிட்டதே முகையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் மீண்டும் கொண்டு வந்து அசை போட்டு ஜீரணம் பண்ணுமா அப்படி போல கேட்ட பொருள்களை அந்த உபதேசங்களை விளக்கங்களை மனதில் வைத்துக் மீண்டும் திருப்பி சித்தனை பண்ணுவாங்க கேட்டதோட விடாம கிளவிட்டா அப்புறம் மறந்து போயிருந்தேன் அப்ப உத்தம அதிகாரிக்கு இந்த லட்சணம் அண்ண பறவையும் இடைப்பட்ட மந்த அதிகார நடு அதிகாரிகள் சொல்றாரு மண்ணொடு கிளியே மண் இருக்கு தண்ணி ஓத்துன வரைக்கும் தான் அது சேரு மாதிரி இருக்கும் ஒரு திசையில அது போல கேட்கற வரைக்கும் அந்த மனு இலக்கம் கொடுக்கும் நிறுத்திட்டாங்க அயறி போயிருந்தேன் மனச விளக்கமே இருக்காது அவர்கள் மனசு இது மத்திய அதிகாரி கடைப்பிடி நாலுமா பெறுகிறார் இல்லிக்கூடம் ஆடு எருமை நெய்யேறி என்ன குடம் ஓட்டக்கூடம் எவ்வளவுதான் தண்ணி ஒருத்தன நிற்குமே அடிப்போல நிறைய செய்திகள் கேட்பாங்க அது எங்க போச்சோ என்ன அன்னைக்கெல்லாம் கேட்டேன் கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லைப்பாங்க போயிடுச்சு ஓட்ட குழம்பு ஆடு ஆடு இருக்க ஒரு இடத்துல நல்லா தீன் இருக்கும் ஆடு விட்டு ஒரு கடி கடிச்சிட்டு இன்னொரு மரத்துக்கு போறது இன்னொரு இடத்துக்கு போய் இப்படி போயிட்டே வருது அடிப்போல ஏதோ ஒரு குருநாதர் கிட்டேயே நல்லபடியாக செய்திகள் கிடைச்சாலும் கூட திருப்தி இல்லை பல குருநாதர் போய் போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆடுமே இருக்கு ஆடு மஞ்ச மாதிரி அங்கே அது வஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் எருமை இருக்கு அது தண்ணி நல்லா இருந்தாக்களிக்கிறது அப்படி போல செய்திகள் சொன்ன கிரகமில்ல இல்லாம போலதான் கேள்வி கேட்கறது கேள்வி கேக்குறதுக்கு என்ன குலைப்பிட்டுருவாங்க கொலைப்பட்ட பிறகு சரி சரி ஒத்துக்கிறது அப்புறம் அவர்களை திட்டு திட்டுனாக்க அப்படிப்பட்டது எருமை நெய்யரி பன்னாடைன்னு இந்த கல் வடிகட்டும் போது அந்த கல்லு மரத்தில் பள்ளி பூரா செத்து கிடக்கும் அதனால பன்னாடுன்னா அந்த தென்னை மரத்தில் இருக்க அந்த பன்னாடை தான் அது நல்லா நாலஞ்சு போட்டு மடிக்கட்டுவாங்க ஊத்தனாக கல்லு அடியில் போய் சுத்தமாக போயிடும் அது தங்க இருக்காது இதை பள்ளி பூரா செத்து போனது நோரை தங்கம் அப்படி போல ஒரு கீழ்பட்ட மாணாக்கரில் ஒருவன் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல செய்தியில் போட விட்டுறது கல் செய்தி போட்டு கிரகிச்சுக்கிறது கெட்டி சொன்னாலும் கிரகிச்சுக்கிட்டு குற்றத்தை இருக்கிறது குற்றத்தை தான் பார்ப்பாரு குழந்தை பார்க்கவே மாட்டான் ஏ பன்னால மாதிரி பன்னால சேர்ந்து தங்க வைக்கிறது நல்ல கல்லை அடி விட்டுறது இல்லை ஜெட தான் ஜெடன்னு வச்சுக்கோங்க நல்லது விட்டு போட்டு கெட்டதையும் கிரகி வச்சுக்கிது போல எவ்வளோ நல்லது பண்ணாலும் அது மனசில் ஏற்றுக்காது அந்த மூட மனசுக்கு கெடுதல் தான் பிடிக்கும் அப்படியே தங்க குட்டங்கள் சொல்றத கெடிக்காரா அப்படி ஒரு ரகம் ஒரு குட்டம் இருக்காங்க நாலு வித அதான் சொல்றார் அண்ணவோட ஆகவே மண்ணுக்கு இளையே இல்லி ஆடு எருமை நெய்யெறி அண்ணர் அப்படி போல தலை கடை மாணாக்கரான முதல் மாணாக்கர் ரெடி மாதிரி கலை முதல் மாணாக்கர் ரெண்டு விஷயம் தான் இடைமணாக்கர் ரெண்டு விஷயம் தான் கடைமான் நாலு விஷயம் தான் கொடுக்குறேன் நாலு ரகம் இருக்கும் அதில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அதனால மா மாணவர்கள் அது லக்னி கல்யாணம் இருந்தான் சார் அருமீக்கிற எல்லாத்துக்கும் பொதுதான் கிரீக் சாமர்த்தியம் பத்தி இந்த இதில் சொல்லப்படுது ஒரு சூத்திரம் வரும் ஆகவே இத்தகைய ஒரு நிலையில உள்ள மாணவர்கள்லாம் தன்னை பரிசீலனை பண்ணிக்கணும் நாம் எப்படி இருக்கோம் நின படிக்கிறாங்க படிக்கிற பையன் படிக்கிறானோ நான் மேல்நிலை போகணும் போன பாஸ் ஆகும் இது என்ன கண்டு போச்சு அப்படி இருந்தான சொல்லுவான் இந்த வார்த்தையா புதுசா வந்த கிளாஸ்ல எட்டு வருஷமா இருக்கேன் நேர்தான் இந்த வார்த்தையே இதே உக்காந்து இருக்க எட்டு வருஷமா இருக்க அப்படிங்கிற இந்த வார்த்தையே நேற்று வந்துட்டு என்னவோ சொல்லிவிடுவேன் அப்படிப்பட்ட பசங்களா என்ன என்ன பண்றது கிரேக்கிற சாமர்த்தியம் ஆகவே இந்த லௌகி கல்யாணம் இருந்தாலும் சரி ஆன்மீக இருந்தாலும் கிரேக்கும் சாமர்த்தியம் நமக்கு இல்லையுன்னு ஒத்துக்கணும் ஒத்துக்கிட்டாக்கா கிரகிக்கிற சாமர்த்திய என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் சிந்தனை பண்ணான்னா முன்னேறலாம் மேலும் போகணும்னு ஆசைதா தான் மேலும் போக முடியும் என்ன போன என்ன போகட்டும் என்ன அப்படின்னு நினைக்க இங்கவே இருப்பான் அதை படித்து வீட்டு போகல அப்போ குற்றத்தை ஒத்துக்கணும் நம்முடைய நிலை சரியில்லை அண்ணரு அதாவது இல்லிக்கூடம் நையுரி மாதிரி இருக்கு எருவு மாதிரி இருக்கு இதை மாற்றி அமைக்கணும் எப்படியாவது என் கொஞ்சம் மேல உள்ள நிலை போகுன்னு ஆசைப்பட்டாலும் மகிழ்ச்சி கிடைக்கும் வெற்றியும் கிடைக்கும் அதுக்காக இந்த சாஸ்திர சொல்லி வைக்கிறது இந்த மாதிரி வந்து திருந்தி போங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறது வெளியே குற்றங்களுக்காக சொல்லதில்லை அதே மாணவ மாணாக்கர்கள் இதெல்லாம் பரிசீலனை பண்ணி இடத்துல எந்த குணம் இருக்கோ என்று பரிசீலனை பண்ணாக்க அந்த பரிசீலனைக்கு பிறகு அவர்கள் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஏன் ஞானாதிகாலும் எங்கேயா மந்தன் மத்திமன் தீவிரம் தீவிரம் முன்னா பிரிக்கிறாங்க மந்தன் எருமைக்கு தான் இங்கேயும் சொல்லப்படுது மத்திமண் நீர்பாம்பு சொல்லப்படுது நீர்பாம்பு நாலே வெயில் தாங்க பிராணி பேரு வெயில சைக்க மாட்டாது நாலுமே மத்த பிராணிகளை பத்தி பேச்சு இல்லை நாலு பொருட்கள் எதுக்குன்னா வெயில் தாங்கவும் சாத்தி குறைவதெல்லாம் அது எருமையை வெயில் தாங்காது அதான் வெயில் அடித்ததுன்னா தண்ணி எங்கேயும் இருக்கு படுத்துக்கும் எருமை தாங்கல் மாடு தாங்கும் மாடுன்னு எவ்வளோ வெயில் இல்லைன்னா போக வரும் அதனால அது களை சேர்க்கல வெயில் தாங்க பிராணிகள் நான்கே என்று எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் ஏழுமை நீர்ப்பாம்பு இருக்க தண்ணி வரும் இருக்கும் வெயில் வரும் சேர்த்து போகாது அப்போ வெயில் எடுத்து அவன் தண்ணிக்கு போயிடும் பறவை இருக்க அது கூண்டுகளில் இருக்கும் வெயில் வரும் வெயில் வதுனா உடைய ஒயில் அதுக்கு மிகச்சீக்கரம் போயிடும் இந்த பாம்பாக கொஞ்சம் இருக்கும் அது தாங்க வளர்ந்தோம் வெயில போட துடி துடிச்சு சாகரத்து வேர்களைக்கு பார்க்குறாங்க அவளும் துடித்து போயிருக்கும் ஏன்னா எலும்பு இல்லாத பிராணி அது எலும்பு கிடையாது வெயில் சார் இருக்கலாம் எலும்பு கூட சொல்ல முடியாது மெடிசா இருக்கலாம் நம்ம அறிவிக்கிட்டு சொல்ல முடியாது அதனால இந்த நாலு வகைப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாக்க அவர் என்ன செய்யணும் அது தாசாந்தில் எப்படி என்ன குருநாதர் சொல்றது கிரைக்கும் சக்தி குறை எருமையா ஏ போல இருக்கிறான்னு சொல்லுவாங்க எருமடைஞ்சுட்டு அங்கே எத்தனை பேர் கிரெயக்கும் சாகி குறைச்சுன்னா அதை தகுந்தால் அதை வேலைன்னு இல்லை அப்புறம் இதில் கொஞ்சம் கிரகிக்க சாமத்தி கூட ரெண்டாவது மத்தியவனுக்கு தீவிரங்களுக்கு இன்னும் அதிக கிரகிக்க சாமர்த்தியம் இன்னும் அதிகம் கிரக சாமத்தியம் அங்குண்டு இதனால் என்ன சொன்னால் அந்த சம்சார சாகர துக்கத்தை சகிக்க முடியாத தன்மைனு பார்த்தாரதன்யம் சம்சார சாகரத்தில் எமை மனம் உடையவன் மந்திரிகாரிக்கு கொஞ்சம் முக்காவாசு தாங்கறான் காவாசு தான் வெறுப்பு சம்சார சாதத்துல நீர்பா மாதிரி உள்ளவனுக்கு பாதி தாங்குறான் பாதிதான் வெறுப்பு இவனுக்கு முக்கால் தாங்கிறான் பறவை கொஞ்சம் காவாசு வெறுப்பு பூ மாதிரி இருக்க ஒத்துமையான தீவிர அதிகாரி கொஞ்சமன தானும் சக்தி இல்ல அவனு உடனே எங்க குருளா இருக்காரோ எப்படியாவது போய் அடையணும் தலைமுறையில தீப்பற்றிய மாதிரி ஓடுவான் அப்போ ஓடும்போது அவன் தீவிரவாதியாகவே இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி அவனை தகுந்த மாதிரி ஆண்டை கூட்டி வைப்பார் அவன் சேவனம் பண்ணி மூச்சு தீவிரம் ஞாயிறான்னு சொல்லப்படுது அது தாரதமயம் எதுக்கெல்லாம் அந்த மனப்பரிவாகத்துக்காக சொல்லப்படுது அது மனப்பரிவாகம் இப்படி இருக்கும் அப்படி சிசியெல்லாம் எல்லாம் ஒரு மாதிரியும் இருக்க முடியாது ஜென்மங்களில் அந்த நிஷ்கா புண்ணியம் அடிப்படையிலவா இந்த ஜென்மத்தின் தொடர்ச்சியோடைய இது முதல் ஜென்மம் இல்லை முடிஞ்சன்மம் இல்லை இடைப்பட ஜென்மம் அதனால தான் தொடர்ச்சிக்க சொல்றது நாலு பேர் அதிகாரிகள் தான் ஆனால் இவங்க இன்னும் காலசாவதம் ஆகும் அது சீக்கிரம் முடியும்னு சொல்லப்படுது இதே விசார சாதத்தை மூணு அதிகாரிகள் வச்சு தான் கதையா சாஸ்திரத்தை அமைச்சிருக்கார் அப்படி சாஸ்திரங்கள்ல சொல்ல ஒத்தமதியாக சொல்றது அப்புறம் மற்றவர்களுக்கு பொருந்தும் அப்படி இவ மந்த அதிகாரி சொல்லிட்டு உத்தம அதிகாரிக்கு அர்த்தம் லட்சணத்தை விசாரசும் அவனுக்கு ஒரே சந்தேகம் தான் பிரம்மன் சத்தியம் பிரபஞ்சம் வித்யம் சொல்றீங்களே சரி சச்சியானந்த பிர சொல்றீங்களே தத்து மிஷன் நீ அதுவா இருக்க சத்யானந்தே சொல் ஒத்து இருந்தாலும் இந்த சத்யானந்தான் தான் சொல்லிட்டேன் நீ சத்யாபிரமே சத்யாபிரம இருக்கிறேன் இதுக்கு போது சத்யானந்தாலும் பத்தாம் பலவும் கலசாக அத்தியாசம் எதுவில் வந்தது என்ன அப்படி சொல்லுங்க அதான் அத்தியாசம் ஆறு அத்தியாசங்களா பிரித்து சொல்லிட்டு போறாரு தான் அந்த நூல் முத்திய மத்திய அவர்களே அதிகாரத்தை திம்பிடிச்சு போயிடும் மத்திய என்ன பண்றான் நீங்க சொல்றது சரிதான் இந்த இவர்கள் இருக்காங்களே மதவாதிகள் அவர்கள் சங்கர அசங்கம் பொருத்தம் இல்லையு சொல்றாங்களே அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற அது பேர் பிரசன மயங்காதுன்னு சொல்றது அப்படி சொல்லி கூட அது மத்தியம் அதிகாரிக்கு பிடிபடல அப்படி நீ உபாசனை பண்ணுங்கிற உபாசனை எந்த உபாசனை மூர்த்தி உபாசனையோட ஓமகார உபாசனை சிறந்ததுன்னு சொல்றேன் ஓமகார உபாசனை எடுத்துக்கிட்டு உபாசனை பண்ணி பதமூத்தி காலக்காக சொல்லப்போடு அப்புறம் அங்கே சாதிக்க முத்தி என் முடிவில் ஞானம் வரலாம் இது கனமும் வேஷ்டதிகாரி அவன் சொல்றான் சொப்பனம் போடும் என்ற தெரிஞ்சவன் ஞானி அவன் சொல்றீங்களே சொப்பனத்தில் பலகம் இருக்கு பல மதவாதிகள் சொப்பனத்தை பற்றி அபிப்பிராயம் கொண்டிருக்காங்க அது எப்படி சொப்பனம் போல சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்டான் அப்ப சொல்ற சொப்பன திருஷ்டாங்கம் சொப்பனத்தில் வரக்கூடிய அந்த நிலைகள்னா வாசமா இல்லை என்று சொல்லி பல பேர் பல விதமாக சொன்னாலும் கூட அது மித்தைனா என்று சாதிக்கிறார் இப்படி கொண்டு போய் அப்புறம் அவன் எப்போது கடைசியில் முடிக்கும் போது என்ன இருந்தாலும் கைஷ்ண அதிகாரி ஆகிய அவனுக்கு ஐயா சந்தேகம் வந்துரும் சந்தேகத்தை பார்க்கறதுக்கு அவன் உள்ளொருத்யான பார்க்கத்தான் செய்யறான் அப்படி உள்ளொருவான பார்த்தான்னு சொல்ற ஆனாலும் அவன் மதவாதிகளில் வெற்றி கொள்வதற்கு தேர்வு அடையவனாயிருப்பான் ஏன்னா ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அந்த குற்றங்களை கண்டு தன்னுடைய பச்சத்தினுடைய குணங்களை கண்டு தேர்ந்தவன் ஆனா மதவாத கண்டிக்கிறது கைஷாதிகாரியை ஒடியவன் இவங்க ரெண்டு பேரும் உதவி இவரு உபாசனை போற அவரு உத்தமாலு பிரியா பிரபஞ்சம் போய் அப்படிம்பா அவ்வளவுதான் விளக்கம் அத்தியாசம் சொல்லுவா அவ்வளவுதான் வாதம் பண்ண முடியாது அத்தாமல்கிறாவது அவர் சொல்ல உத்தரவாகலாம் இது வாத உங்களுக்கு உதவாருட்டார் இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாசியம் எழுதியிருக்கேன்னு இது வாதம் பண்ணக்கூடிய நூல் அவர் அனுபவத்தே எழுதுவார் அவளுடைய அவருக்கு அனுபவம் தான் தெரியும் போதாது அவருக்கு ஆகாதுன்னு சொல்றார் அவரோட மனபரிபாலங்கள் கூட அந்த பரிபாதிச்சு அந்த மாதிரி குருநாதர் விளக்கம் சொல்லி அஞ்ஞானத்தை போக்குறார் அப்படிங்கறது விசாரணத்தில் அந்த கிரமம் கொண்டு போறார் பிரபஞ்சம் சத்தியம் பிர மா பிரபஞ்ச சத்தியம் புத்தியை போக்கிங்களை புத்தி கொண்டு வர அதுக்கு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எல்லா அதிகாரிகளுக்கும் பிடிபடுறதில்லை தீரதிகாரிக்கு பிடிபடுற அளவுக்கு மற்றபடி பிடிபடாது இப்படி அல்ல ஓஞ்சவனம் கிடைக்காம போறதில்லை அந்த உத்தமதி அதிகாரி திருப்பி திருப்பி கேட்கும் போது உத்தமிகாரிக்குறல்லை சந்தேகம் பண்ண பேசாமல் இருக்க வேண்டியது நிச்சயம் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு சந்தேகம் ஜலமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறான அப்படி சிரிக்கதானே வேணும் அது போல அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் சத்திய புத்தியை வரவழைச்சுக்கிட்டு வாதம் பண்றாங்க அப்போ சரி உனக்கு இன்னும் பக்குவம் அப்படின்னு கருத்துல பாம்பு வச்சு பார்த்தா பாம்பு இல்லை எடுத்துட்டாங்க பாம்பு தெரியுது அப்போ ஒருத்தன் வந்து பாம்பு சொல்லலாம் இன்னொருத்தன் பயம் சத்தியம் வந்து பார்க்கும் போது பாம்பு ஓடி இருக்கும் வந்திருக்கும் இல்ல ஏன் வராது அப்படின்னு கேக்குறாங்க அப்படிங்கற வேலை அவளுக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ திடவம் அடிஞ்ச அரிஜன் சொல்லலாம் சரி உனக்கு சந்தேகம் இருக்குன்னு இன்னொரு வேலை பற்றி பார்க்கணும் வேணும் வேலை பத்தி கொண்டு பாடுறாப்பான்னு சொல்லலாம் பார்த்தா பாம்பு காணும் அப்புறம் மீண்டும் விலை உயர்த்துற ஒண்ண பாம்பு சரியுது இது ஒரு மந்திர சக்தி உள்ள பாம்பா கூட ஒரு மந்திரமா இருக்கு போட்டிருப்பா யாரா மந்திரவாதி அப்படி பாம்பா இருந்தா என்ன பண்றது மா அந்த கை அதிகாரிங்கிறதான் வந்துட்டே இருக்குமா இது எந்த மண்டல போட்டாலும் தெரியல ஓடி போகுது விளக்கு இல்லைன்னா வருது இது முதலமான பாம்போ இருக்கு அப்படின்னு சொன்னாக்காய் சந்தை எப்போது அப்படி கூட சொல்ல அந்த அதிகாரிக்கு மன இடம் ஏன் இடம் சொன்னா பரிபாரம் இல்ல நம்பிக்கை இல்லை ஆப்சன் வாக்கு நம்பி மீண்டும் மீண்டும் சந்தையம் வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி திஷ்டாந்தங்கள்லாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு பதா பிரிசைகளில் மயங்கர சில பேர்கள் அது திடமில்லான்னு அர்த்தம் அதுதான் ஆடு வாங்கிட்டு வந்து நரியான கதை மாதிரி அதுதான் சொல்றது இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்றது காரணம் மனபிரிபாதம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லையா காரணம் அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட மாற்றி நான் முயற்சியினால வரு <laughs> சின்ன மரம் கொஞ்ச கொஞ்சமா தான் வரும் அப்படி போல இது ஜென்மத்தில திடீர்னு ஒருத்தருக்கு தீவிரம் அர்த்தம் வர வர்றதுக்கு வரக்கூடாது அதனாலதான் ஜென்மத்திர தொடர்புன்னு சொல்றது ஒரு ஜென்மத்தில வாசனைகள் பிராரத்தம் எத்தனையோ சம்பந்தங்கள் இருக்கு தோழசிய திளை பற்றி வைத்தியர்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா என்ன என்னமோ சொல்றாங்க அவங்க சேலத்தில் எத்தனை பேரை பிரிக்கிறாங்க இந்த பாட்டிலிருந்து ஐம்பத்தி அஞ்சாம் பாட்டு வரைக்கும் சீடன் போட்டு குருநாதர் பதில் சொல்றதாக பாட்டு அமைதுவான் விதியுடன் விதியுடன் தனையடைந்து முத்தியை மிக விரும்பி மொழிந்ததே நன்றா செய்யும் சக்தியான சக்தி உள்ளவன் ஆச்சித்த சாந்தி சேர்சீலனுக்கு தத்துவ உபதேசத்தை செய்வான் வித்வான வாசான் வித்வான் அப்படின்னா வித்யா அறிந்தவன் அர்த்தம் எதை அறிந்தவனும் லெகிகத்திலே ஒரு கொள்கை இருந்தால் அதை அறிந்தவனும் தான் அது தமிழ் சொல்றாங்களே தமிழ் தமிழ் வித்வான் ஆங்க வந்து ஆங்கில இங்கே ஆத்மா அறிந்தவன் ஆத்ம வித்வான் அறிந்தவன் ஆத்மா அறிந்தவன் ஆத்மான் பாகுபாடு தெரிஞ்சவன் அர்த்தம் வித்வான ஆசான் என்றால் ஆசை குற்றங்கள் குற்றங்களை நீக்கி குணங்களை கொடுப்போன் அர்த்தம் ஆசான் விதியுடன் தனையடைந்தேன் விதிப்படி தருணாவதி அடையலாம் விதிப்படி என்ன அர்த்தம் நீங்களே கதி நான் தவறு செய்தாலும் கூட என்னை திருத்தி தண்டனை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போன சன்னாதிரி விதினு கேள் அப்படி இல்லாம ஆத்ம பிரானத்தில் வருது இல்லை சூத்திர குருவா இருந்தாக்க அவனுக்கு சேவா பண்ணப்படாது யுத்தம் மட்டும் கருகிட்டு அப்படிங்கிறார் அவர் அப்படி இது விதி இல்லை இது விதிய சன்னத்த இதெல்லாம் விதி ஆகாது இதுதான் விதிப்பிடினார் ஒரு தாழியோடய வலையத்துக்கு சரீரமா முக்கியம் அதிசான செய்த முக்கியம் சொல்லப்படுது அடிசா பண்ணி வரப்போது சொல்ல இருந்தாலும் அவ்வளவு வித்வான வாசன் விதிவுடன் தனியடைந்து முத்தியை மிக விரும்பி மோசம் அர்த்தம் மொழிந்ததே நன்றாய் செய்யும் சொன்னதே தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய சக்தியன் ஆனவன் சக்தி உள்ளவன் சக்தி உள்ளவனாக சித்தம் சாந்தி சேர்ச்சியிடனுக்கு அது சத்தியம் இருக்கு அவன் உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கும் உள்ளவனாய் சித்தம் சாந்தி செய்வதனுக்கு மனமானது அமைதி அடையணும் அப்படிங்கிற தீவிரம் இருக்கும் சிஷியனுக்கு ஆரனுக்கு தத்துவ உபதேசத்தை தயினால் தானியே செய்வான் தத்துவ உபதேசத்தை பிரீதியாக குருநாதர் செய்ய ஆரம்பிக்கிறார் அதனாலே இந்த இனிமே குரு வாக்கியம் தான் பாட்டு வரைக்கும் ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொருமா சொல் வித்வான் அமைந்த சுத்தமாய் கேடே இல்லை கடல் கடக்க உத்தமா உபாயம் உண்டிங் மூணமில் வெதிகள் முன்னும் எத்தினால் இவை கடந்தார் இன்று உனக்கதை சைப்பாம் உண்ணாதர் அப்படின்னு சொல்றார் வித்வானந்த நான் வித்வான் நீங்காது மயக்கம் அடைய வேண்டாம் இனி உனக்கு இனிமேலே நிச்சயனாக உனக்கு சுத்தமாய் கேடே இல்லை எந்த விதமான கேள்வியும் நீ நிச்சயம் முச்சி அடைவாய் ஒத்தமதியானதாலே சுழல் பவ கடல் கடக்க சமுதிரமானது வெறும் சமுதிரம் இல்ல சுழியுடைய அதாவது அதுக்கப்புறம் கூட சில தமிழ் சில உரிச்சல் அப்படி இழுத்து உள்ள விட்டுக்கட்டுமா அப்படிப்பட்டது அதனால தான் சுழல் கடல் கடக்க உத்தம உபாயம் உண்டு இங்கு அண்ணா என்னிடத்தில் அது உத்தம உபாயம் வைத்துக் கொள்கிறேன் கொண்டிருக்கிறேன் அது நான் சொந்த அபிப்பிராயம் இல்லப்ப எதிகள் முன்னா குற்றம் இல்லாத எதிகள் சன்னியாசிகள் முன்னம் பூர்வத்திலே இதை கருத்தி வைத்து அவன் கடந்தான் எத்தினால் எந்த ஒரு உபாயத்தினால கடந்தார்களோ அப்படிப்பட்ட உபாயத்தை தான் இன்று உனக்கு அதை சேர்ப்பான் உனக்கு அதை இனிமேல் விசாரமா சொல்லுகிறேன் உனக்கு கேடு இல்லை இனிமே எப்படி சூரியன் முன்னாலே நின்று இருக்கும் போது இழுட்டு கிடையாது இழுட்டுங்கிறது கிடையாது அந்த பிறகு உனக்கு என்ன கேளு இருக்கு அந்த போயிடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் தினம் இல்லையானா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் காலை சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சூடு எடுத்து வர வழி உடனே சூடு வந்துருது இல்லை சூடு யார யாரும் மத்தியான சூரியன் இருக்கு கொளுத்துது அப்படி போல இப்போ நீ வந்திருக்க இருட்டு போய் ஒளியில நிற்கிறாய் இன்னும் கொஞ்ச நாள் போக போக உனக்கு சூடிய சூடியேறி அந்த அஞ்ஞானத்தை போக்கலாம் என்ற கருத்தை இந்த பாட்டில சொல்லி முடிகிறார் விரைவில் நாசம் செய்வ செய்ய சத்திசேரோர் உபாயம் ஜகத்தினில் மேலாய் உண்டு புத்திரவதனால் நீயும் புகல் பவக் புகல் பவக் கதை கடக்க நித்தமும் நித்தமும் பரமானந்த நிலைமை நிலைமையை நன் நிற்பாய் வித்தர பவபயத்தை வித்தரம்னா விஸ்தாரம் அர்த்தம் விரிவாயுள்ள பவம் இந்த பிறப்பு அது பயம் எத்தனையோ கோடி ஜன்மங்கள் எடுத்தாச்சு அது விஸ்தாரமா இருக்கிறது இனி எத்தனையோ எடுக்கணும் பயம் வேண்டாம் உனக்கு விரைவிலே நாசம் செய்ய சீக்கிரமாக இனி பிறவியை எடுக்க எடுப்பேன் என்ற எண்ணத்தை நாசம் செய்வதற்கு சக்தி சேர் ஓர் உபாயம் ஜகத்தின் மேலாய் உண்டு இந்த உலகத்தின் கண்ணே சக்தி சேர் ஓர் உபாயம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம் இந்த உலகத்தின் கண்ணே மேலாய் உண்டு மிக அதிகமாகவே இருக்கிறது உத்திர அதிசியனே அதனால் அ இருக்கிற காரத்தினால் சாதகனாகியும்வம் கடக்கு பவக்கடல் கடந்து சொல்லான் என்ற பிறவையாகிய சமுதிரத்தை தாண்டுவதற்கு நித்தமும் நாள்தோறும் பரமானந்த நிலைமையை நன்றி நிற்பாய் மேலான அந்த அந்த ஆனந்த நிலையை நீ பொருந்தி இருப்பாயாக இனிமேல் உனக்கு கிடைக்கும் அதனாலே நீ நம்புவாயாக நிச்சயமாக உபாயம் உண்டு என்று தைரியத்துக் கொள்கிறார் சுத்த வேதாந்த நூலே சொல்லிய பொருள்கள் தம்மில் உத்தம விசாரத்தாலே உதித்திடும் உண்மை ஞானம் புத்திராவற்றினாலே பொருந்திய பவததுன்பங்கள் இத்தனை ஏனும் இன்றி இறந்திடும் எங்கு தானே பாட்டி சுத்த வேதாந்த நூலில் வேதாந்தம் இருக்கு அது சுத்தமானது அஸ்தமில்லை இதனாலே சுத்தப்பா சுத்தமான பொருளை சொல்லுதனாலும் சுத்தம் அது அஸ்தமான பொருளை சொன்ன அஸ்தந்தான் சுத்த பொருள் சொல்லுதுனாலும் சுத்தமா இருக்கு ஜெக ஜீவ பரம் எண்ணம் முப்பத்தி அஞ்சு அசுத்தங்கள் இன்றி சுத்தம் அதுதான் பிரம்மம் சொல்லப்படுது நூலில் சொல்லிய பொருள்கள் எப்படி இருக்க உத்தம இருக்கணும் தீவிரவாத விசாரம் அர்த்தம் தொடரும் தொடர் விசாரம் இடைவிடா விசாரம் அப்படிப்பட்ட விசாரத்தாலே உதித்திடும் அதனாலே உத்தம விசாரத்தால் உயர்த்திவிடும் உண்மை ஞானம் உண்மையான பிரம்மத்துக்கு தான் உண்மைன்னு பெயர் இது பொய்மை பிரபஞ்சத்துக்கு பொய்யன் பெயர் பிரம்ம ஞானம் உண்டாகும் அர்த்தம் புத்திரிஷனே அவற்றினாலே அந்த தத்துவ ஞானத்தினாலே பொருந்திய பவ துன்பங்கள் கூடியிருக்கின்ற சம்சாரத்தினாலே வரக்கூடிய கஷ்டங்கள் துக்கங்கள் இத்தனையேனே சிறிது போல இல்லாமல் இறந்திடும் போயிடும் எங்க இங்குத்தானே இறந்திடும் இந்த உலகத்தின் கனி சதத்திலேயே அதை நாசம் செய்யலாம் பதமூர்த்திகள் போல அங்கே போய் போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனாலே எங்குத்தானே இறந்திடும் இங்கேயே போயிடும் அப்படிப்பட்ட வல்லமை இந்த ஆத்ம ஞானத்துக்கு உண்டு என்று சொல்லி மண்ணிய சை பக்தி மாசிலா தியானம் யோகம் பண்ணிய முமுச்சுவுக்கு பரமமாமுத்திசாரம் துண்ணிய வேதுமின் ஏதுவென்றே துகளிலா வேதம்தானே பண்ணுவாதாலிவற்றை பற்றி நோபந்தம் பற்றாரும் விவேக சோடாவணியில ஐம்பத்தி மூன்றாவது பாட்டு இப்போது இந்த கிறிஸ்டியன் சரணாகி அடைஞ்ச பிறகு அவன் தன்னுடைய விதி சன்னத்துவம் என்று சொல்லக்கூடிய கருமப்படி சரணாகி அடைப்பட்டது அதன்போல குரு ஆனவர் சீடனுக்கு அபயதான பூர்வமாக உத்தரம் கொடுக்கிறார் அபயம் பயமில்லாத தன்மையை உண்டாக்கி அவனை நல்வடிப்படுத்த சொல்லிக்கொண்டு வரால் அர்த்தம் ஐம்பத்தி அஞ்சாவது நடக்கும் அதில் இப்போது மன்னியை பக்தி மாசிலா தியானம் யோகம் ஞான மார்க்கத்தில் கிரமம் இதுதான் முன்பாட்டில் சுத்த வேதாந்த நூலில் சொல்லிய பொருள்கள் ஜம்மில் உத்தம விசாரத்தாலே உயிர்த்திவிடும் உண்மை ஞானம் தான் தசுவ ஞானமானது உண்மை விசாரத்தினால போகும் உத்தம விசாரத்தினாலதான் கிடைக்கும் இதான் சிறந்த நிலை சித்தாந்தம் இதுதான் இருந்தாலும் அதை விசாரம் பண்றதுக்கு பரமசாதம் தேவைப்படும் அது கீழ்பட்ட சாதனை வேண்டும் இருக்கு அதான் இந்த பாட சொல்ற அதாவது மன்னிய சிரத்தை பக்தி மாசிலா தியானம் யோகம் பண்ணிய மூச்சுவுக்கு பரமமா ஒத்தி சேர துண்ணிய ஏது வென்றே தொழிலா வேதம் தானே பண்ணுவதால் இவற்றை பற்றினோர் பந்தம் பெற்றார் என்று உலகம் கொடுக்கிறார் காட்சாட்சதனம் விசாரமா இருந்தாலும் கூட அதற்குப்பட்ட சாதனங்களும் செய்தாக வேண்டும் இல்லைன்னா முடியாது அதை விக்கிரமா சொல்றார் மன்னிய நிலை பெற்ற சிரத்தை இருக்கணும் சிரத்தை என்ன நம்பிக்கை விசுவாசம் என அர்த்தத்தை கொள்ளக்கூடியது பக்தி அப்படிப்பட்ட பக்தி இருக்கணும் அதாவது குரு பக்தி ஈஸ்வரபக்தி இதெல்லாம் இருந்த பிறகுதான் அதிர்ஷ்டான பக்தியாகிவிடும் பிரம்ம பக்தி நான்கு சிறுவன்ற பக்தியாகிவிடும் இதற்கு மாசிலா தியானம் பண்ணணும் தியானம் நிச்சயசாசம் அர்த்தம் யோகம் யோகத்தில் விசார இங்கே எடுத்துக்கணும் விசாரி யோக மார்க்கம் இதெல்லாம் பண்ணிய மூட்சுவுக்கு அவன் அபியசிக்கின்ற மூச்சுவுக்கு மோசிச்ச உடைய அதிகாரிக்கு பரவமாக முத்தி சேர மேன்மை பொருந்திய முத்தியை அடைய துண்ணிய ஏது நெருங்கிய காரணம் இதுதான் என்று சுகரில்லா குற்றமில்லாத வேதமானது பண்ணுவதால் அவர் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே அவற்றை பட்டியலால் பந்தம் பெற்றார் சாஸ்தோக்தமாக நாம் நடைமுறை கொண்டு வருமே ஆனால் அதை பந்தத்திற்கு எப்போதுமே வேதோக்தமாக வாழ்பவர்களுக்கு துக்கம் இருக்கிறது இல்லை வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு மாறுதலாக போக போக துக்கமும் வந்துட்டு இருக்கும் அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லு சாஸ்திரங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்காக ஏற்பட்டதே ஒழிய கொடுமைக்காக உள்ளதில்லை ஜீவர்கள் அஞ்ஞானத்தினால லகிக்க வாழ்க்கையினாலும் சேர்ந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையா இருந்தாலும் சரி கிருமம் தெரியாம தருமாறுவன் தருமாறவங்கன்னு வழிகாட்டியாக பக்கத்தன்மையாக குரு சாஸ்திரங்கள் பண்ணுகின்றன அப்படி இருந்தும் கூட அவர்கள் இதை உதாசீனப்படுத்துறாங்கன்னு சொன்னா பாகரம் என்கிறது அர்த்தம் பாவம் தான் ஏத்துக்கிறது இல்லை என்ன சொன்னாலும் மனசு சம்மதிக்கிறது இல்லை சம்மதிக்க என்ன அர்த்தம் துக்கம் தான் பயன் ஒவ்வொரு ஜீவர்களும் துக்க நிறைக்க ஆனந்தப்படாது லட்சியம் வாழ்க்கையில் அத்தகைய லட்சியத்தை அடைவதற்கு வழிகள் சொல்லப்பட்டிருந்த லௌகிகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீகம் சொல்லப்பட்டு லௌகிகத்தில் ஒரே ஒரு கருத்து பணம் இருந்தா சுகம்கிற கருத்து உண்டு அதான் லௌகிக கருத்து ஆன்மீகருத்து என்ன ஆசை விட்டா சுகம்னு சொல்லப்படுது பாருங்க நேர்முரணா இருக்கு இங்கே பணம் என்ற ஆசை இருந்தாதான் சுழம் அங்கே அந்த பணம்ங்கிற ஆசை விட்டா சுழமுங்க இப்படி நேர்மாறால கருத்து எப்படி சுகம் கிடைக்கும்னா அதான் வேளக்கம் சொல்லு சுகம் அங்கு வெளியில கிடையாது நீயே சோடியமா இருக்கிறாய் நீயே சோழமா இருக்கிறதுக்கு பணம் எதுக்கு எப்படி அடையிறது விசாரம் பண்ணி அடைய விசாரம் முக்கியம் கந்தசாமி ஞாயம் மறந்ததை ஞாபகப்படுத்ததை தவிர வேறு கிடையாது நகை காணாமல் போவில்லை கிடைக்கவும் இல்லை ஒரு பால் வந்து தூக்க போட்டான் சுகம் அடையிறான் வாசம் போக முடிய வரவில்லை அதே போலதான் சுகம் வெள்ளிக்கடைய கிடையாது எவன் சுகத்தான் அவனே சோரியமா இருக்கான் சோழியமா இருக்கும் போது அவன் அப்போ மத்த பதார்த்தங்கள் தேவையா விட்டுவாடிதானே பற்றுதல் அவனுதான் பட்டுக்கணும் தன்னையே தான் பற்றணும்ல தன்னையே தான் பட்டுவதை விட்டுட்டு தனக்கு அனிமா இருக்க சுகத்தின் நிமித்தமா பட்டுகிறான் என்னைய துக்கத்தின் பற்றுவதில்லை துக்க நிமித்தான் பட்டுறான் சுகம் இருந்தா அல்லவா அவனுக்கு கிடைக்கும் அது இல்லையே அப்படி இருக்கிறதா இருந்தா பற்ற வேண்டியதுதான் பணம் வேண்டியதுதான் அப்ப ஒரு ஜீவனோ பாதி வேண்டாமா ஜீவன பிரார்த்தம் அனுசாரம் கிடைக்கும் திருப்தி அடைஞ்சிக்கணும் பிரார்த்தம் பண்ணி இறக்க வரைக்கும் ஒரு அமைப்பு கொண்டு கொடுத்துருக்கா புள்ளிய பாதிகளாக அதுல திருப்தி அடைஞ்சா போதும் என்னையா இப்படி சொல்லிட்டீங்களே பகுதி எடுக்கா பணக்காரனா இப்படியே இருந்தே எப்படி ஆறுது சரி முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆறு எந்த கிடைக்கலாம் கிடைக்க கிடைக்காது மூழ்ச்சி பண்ணி பாருங்க தலைகலின்னால் கிடைக்க கர்மம் இருந்தால் நீ சும்மா அதுவிடாது உங்களை முயற்சி பண்ண சொல்லும் ஆகலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் பூகளால் தோன்றும் மணியினால் உங்களுக்கு பொருள் கிடைக்கக்கூடிய ஆறு இருக்குமே ஆனால் நீ வேண்டாம் வந்து அது முயற்சி வரும் அது சமயத்தை முயற்சி பண்ணி சம்பாதிச்சுக்கலாம் அப்படி இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையும் அமையல பிறாருக்கு சூழ்நிலை அமைக்கும் என் சூழ்நிலை அமையல ஆனாலும் சூழ்நிலை அமையலே அமைய துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க கிடைக்குமா கிடைக்கும் ஆகவே மனப்பர் என்றும் நீசவர் வாயில் வகுத்திருக்கிறார் அது திருப்தி அடைஞ்சிக்கணும் அதான் ஜீவனுடைய செய்கையா இருக்கணும் அது திருப்தி வர்றதில்லை வராதுதான் துக்கத்துக்கு காரணம் கண்மோனசா கிடை திருப்பி அது சந்தோஷ இலக்கணம் சொல்லப்பட்டு சாந்தி சாரம் சந்தோஷம் சாசனங்கிறவரை சந்தோஷக்கார சொல்லிருக்கார் முத்தி அடைவதற்கு பாசப்படி நாளில் இந்த நாள் சொல்ற எந்த வகையிலேயே போனாலும் முத்தி அடையலாம்னு சொல்ற அதுல சாசன தான் முக்கியம் அதை பிடிச்சுக்கோங்கிறார் அதனால அவரவர்கள் கர்மானுசாரமாக பிரார்த்த அனுசாரமாக பண்ண வேண்டியதுதான் அதுல ஏதோ எந்த நமக்கு லாபம் திருப்தி அடைஞ்சிக்கணும் அந்த திருப்தி படலு சொன்னாக்கா துக்கம்தான் இருக்க முடியாது வேற கிடையாது வெள்ளக்கட்டியா வந்ததுன்னு போச்சான் எதிரில் ஒரு வெள்ளக்கட்டி வந்ததுதான் எங்க போறேங்கன்னா இனிப்பே போறேன்னா அப்படியா நீ இனிப்படிவா இருக்காரியா அப்படியே செடிக்கு போறேன்னா அது இப்படி நான் இருக்க இனிப்படியா சொல்ல முடியும் நான் இனிப்பிடித்தான் தேடி தேர் அலைஞ்சி பார்த்தேன் எனக்கு கிடைச்சாரு நீயே இனிப்படிவா இருக்கிறாய் என்று சொன்னாரு அது எப்படி என்ன இஷ்டம் அந்த வெள்ளத்துனால செய்யப்பட்ட ஒரு பொம்மை நக்கி போறதான் நக்கி பார்த்தா இனிக்குதான் எந்த பார்த்து நக்கனால இனிக்குதான் பாத்துக்கிட்டா கொஞ்சம் உள்ளங்காக இனிக்குதா இல்லையா நீ இனிப்பு வடிவம் இனிப்பே வடிவமா இருக்கும் நீயே அலைகிற நானே அலைஞ்சது கஷ்டப்பட்டுதான் போ திருந்திட்டேன் நீ திருந்தி கொண்டார் அப்புறம் அதுவும் அப்படி போல சுகத்தையே நாடி நாடி அலையிறவங்களுக்கு குரு சாஸ்திரங்கள் நம்ம வழி காட்டுக்கணும் நீயே ஆனந்தோடியா இருக்கிறாய அதுக்கு என்ன செய்யணும் வழி சொல்றேன் அதுதான் வழி மன்னிய சிரத்தை பக்தி வாசிலா தியானம் யோகம் பன்னிய மூச்சுவுக்கு பரவமா முத்தி செய்ற துண்ணிய ஏழு ிய காரணம் என் தொழிலா விரதம் தானே ஏ சொல்லுது விரதம் தான் சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம் அந்த சாஸ்திரத்தினுடைய சாரங்கள் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் திருக்குறள் நாளையார் இதெல்லாம் அதிலும் சாரந்தான் வடிநூறு சார் நோரு பண்ணுவதால் இவற்றை பற்றினோர் பந்தம் பெற்றார் சாசோக்தமாக வாழ்க்கையை செய்யும் போது பந்தத்து விடுபடலாம் சொல்லப்பொழுது சொல்றீங்க சிறுதான் இதெல்லாம் நடைமுறைக்கு முடியுமா நானும் முயற்சி பண்ணி எப்படியாவது வெளியில் சுகம் இருக்கணும்னு பார்த்துடலான்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னா தெரியும் பார்த்துக்கோ விலகட்டி போன மாதிரி போய் அலைஞ்சி அப்புறந்தான் தெரிஞ்சிடும் அப்புறம் தெரிஞ்ச முடியாது அது ஏன் எப்போ இந்த பரிமாணம் வருது அப்பறம் திருந்தும் அது அப்புறம் திருந்த காலம் வந்தால் தான் அப்படி திருந்த முடியாத கோட்டம் தான் கோடிக்கடல இருக்கு ஒன்னும் ரெண்டு இல்லை அந்த கோடி இருக்கு இந்தியாவில் உடச்சு முன்னூறு கோடை எங்க முன்னூறு கோடில் ஒரு மூவாயிரம் கோடை சேராது முன்னூறு கோடி இல்லை எல்லா இது அடையுது உன்னிசையாதே உத்தம சாதனத்தை மண்ணிய நிலைமையாக மாசாதி போர்க்கு என்ன வேண்டுபூர்வ மகிழ்ச்சி செய்த நாம் தேகபந்தம் பெயர் நீளும் பெண்ணும் கேவலாயின் மீண்டும் சொல்றார் அடுத்த பாட்டோடு முடிவாகுது உன்னிய சிரத்தை மேலே சொல்லப்பட்ட அப்படி சிந்திக்கத்தக்க சிந்தித்த அந்த சிறத்தையானது ஆதி சொன்னதுனால பக்தி மார்சியலா தியானம் யோகம் பன்னி மூச்சு இதெல்லாம் சேர்த்திக்கணும் அப்படி செய்ய ஆ சொன்னால சேர்த்து பிறகு உத்தம சாதனத்தை மண்ணிய நிலைமையாக இப்படிப்பட்ட மேலே சொல்லப்பட்ட சாதனங்களை உத்தமம் அது அதை மண்ணிய நிலையாக இதே நிலைமையாக நம்முடைய அழகக்கூடிய முறைமை என்று கருதி மாசரை சாதி போர்க்கே மாசு குற்றம் என்ன குற்றம் சந்தேபுரிய குற்றம் என்ன செஞ்சா வரவா போகுது நாம இருக்கிற நிலை என்ன இந்த நிலை என்ன இது என்ன இல்லை விட சொல்லுது இது பிடிக்க சொல்லு நாம பிடிச்சுட்டு இருக்கோம் எப்படியா வர்றது விட்ட எங்க எங்கே போறது அப்படின்னு இங்க சாஸ்திரத்தில் விடுதல் அப்படிங்கறது அபிமானத்தான் விட பொருள் விடுது முக்கியமில்லன்னு சொல்லப்பட்டு சகல தியாகம் அயமானம் தான் பொருள்களிலே அபிமானத்தை விடுங்கள் பொருள் விழுவது அது அவங்க இஷ்டம் அது பொருளை விடலாம் பொருளை ரெண்டு விடணும் இருந்தால் அயமானத்தை விட்டா போதும் அயமானத்தை விட்டு எப்படியா இருக்கிறது கடமையிலே ஐமானுங்க கடமை நிமித்தமாக அயமானம் வச்சோம்னா அது எல்லாமே நமக்கு அனுகூலமாக வரும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கு யாரு எத்தனை பேர் எத்தனை பேர் கடமை இருக்கு கடமை மட்டும் செய்ய வேண்டும் நரம்பி மிஞ்சி ஆசைப்படப்படாது ஒரு கொள்கை இருக்குமே ஆனால் திருப்தி வரும் சுகம் கொடுக்கும் ஏதோ ஒன்று கடமை செஞ்சு முடிச்சாச்சு பலன் அனுகூலமோ பிரதிகூலமோ வந்த திருத்தி என்று ஏற்றுக்கொண்டா எப்படி துக்கம் வரும் துக்கம் எங்க இருக்கு மனதில் சஞ்சனம்தான் துக்கம் துக்கத்தனியா எங்கே இருக்கேன் சஞ்சனத்தனமே துக்கம் பேரு சஞ்சனம் என்று தனிமே சுகம் ஒண்ணு பேரு அதனால தான் இந்த அய்மான தியாகம் தவிர பொருள் தியாகம் அது ரெண்டாம் தடம் தான் பொருள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்று சூழலை சீற்ற சொல்ற உபதேசத்தில் கருத்து அயமானத் தியாகம் அயமானத் தியாகத்தை விட்டுட்டு விவகாரம் பண்ணலாமான்னா கடமையில் அய்மானம் வச்சோம்ன்னா எல்லாவும் நடக்கும் அதுதான் சாஸ்திரம் சொல்றது அதை விட்டுட்டு எப்படியா வர்றதுன்னா யாரும் பொருளை விட சொல்லி கட்டாயப்படுத்தலையே அயமானத்தோட சொல்றான் இது என்ன முடியுமா அப்படின்னு சொன்னா முடியும் வீடு கட்டுறாங்க வீடு கட்டுற முதலாளிக்கு வீடு கட்டணும் அப்படின்னு அய்மானத்தோடு செய்றார் பொருள் உள்ளவர் ஆனால் இவர் வந்து கட்டுறது இல்லை கொத்தனாறு சித்தாள் இவர்தான் கட்டிகிட்டு இருக்காங்க அவர் வீடு கட்டி ராத்திரி மழை பெரிஞ்சு சாஞ்சி வச்சு அந்த செவரு மலர் வந்து பார்க்கறாங்க அவங்களும் எந்தக்கும் கிடையாது ஏன் அவங்களுக்கு கிடையாது ஈரமா இருக்கும் போது மழை வந்தாலும் நடைத்தான் செய்யும் நம்ம பாகரமும் மிஞ்சி இருக்கு இருக்கிறதுனால நம்ம கடமை செஞ்சோம் படிக்கிறதுக்கு வரல பாவ கார்த்த இடம் கொடுக்கல சரி நடந்தோம் நடக்கணும் அப்படி இருந்து துக்கப்பட்டேன்பா அப்படியே நிமித்தி நின்றுக்குச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா லாபம் இப்படிப்பட்ட சிஸ்டாந்தங்கள்லாம் பொறுத்து பார்த்தோம்னா அந்த அய்மானத்தை வர்றதுக்கு ஏது வாழும் சம்மதிக்கும் நிலைமையாக மாசர சாதிப்போர்க்கே அப்படி ரந்திரம் நெடுங்கால் நேரத்தில் அபியாசம் என்ன வரும் என்னவென்று உணரவுன்னா இயல்புறும் அவித்தை செய்த அவித்தை விசேஷம் என்ன சொல்ல முடியாது எப்படியா வந்தது எப்படி போவது சொல்ல முடியும் அணு விசினம் என்னவே உணர்வுன்னா அநர்வீசின்னு பேரும் நவீதத்தினால் இருக்க முடியாது பின்னம் அபின் சத்து சவசத்து சாவி நிறுவயம் சாவி நிறுவம் இப்படி ஒன்பது ஆரஞ்சு பண்ணி பார்த்தா நிர்ணயம் பண்ண முடியல என்ன பண்றோம் தோற்றவருக்கு இருப்பு இல்லை அதான் முடியும் அனிவசனைய அது எப்படியோ தோற்றுறது அப்ப அது இருப்பு தன்மையில் அப்படி எப்படி தோற்றது பரிணாமதிகளை மாறிட்டே இருக்கு அதான் அதனுடைய நிலை மாறும் சுபாவதுல ஆத்மா மாறாம இருக்கிறது மாறாத ஆத்மா முனையிலே மாறும்பாவைய மாயை மாயா காரி தேகா பிரபஞ்சமெல்லாம் அதாவது பிரார்த்தனை சாரியும் சக்கலப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அது நான் சாட்சியா இருக்கிறேன் என்ற ஒரு பாவனை தான் ஞானம்னு பேரும் அதுதான் சொல்றார் என்னவென்று உணர ஒன்னா இயல்புறும் அவித்தை செய்த பந்தமாம் தேகம் பின்னமாம் பின்னமாம் தேகபந்தம் பெயர்னும் தேகபந்தம் வந்து நமக்கு அந்நியிருந்தாது நாம நமக்கு பந்தமே கிடையாது பத்தாமான் காணால் போகல கிடைக்கும் இல்லை அவர் காணால் போனது என்ற ஒரு பாவனை கிடைக்கான ஒழிய வாசமா காணா போனா அது போல ஆத்மா வாச பந்தம் கிடையாது கழுதிய கட்டவும்ல அவக்கும் இல்லை பானம் வந்தது அவற்றவர் பானம் வந்தது காணாமல் களத்தில் நகை காணாத போல கிடைக்கும் இல்லை ஒரு பாவனை தான் காணணும் அது போல பந்தம்கு வாஸ்தமா இல்லை அவித்த சமதினால பந்தம் வந்துடுச்சுன்னா பாவனை பண்ணிட்டோம் ஜீவல்ல சரி அது எப்படி போக்குறது அவித்தை செய்த பின்ன தேகபந்தம் பெயர்ந்திடும் எப்பிரும் உண்ணிய சிறந்த ஆதி உத்தம சாதனத்தை மண்ணியே நிலைமையாக மாச சாதிப்போருக்கும் அர்த்தம் அவ்வளவுக்கு போயிடுது ஆகவே ஜீவருடைய துக்கத்துக்கு காரணம் அஞ்ஞானம் தான் அவஷாரம் தான் பாவகர்ம்தான் அதெல்லாம் போக்குறதுக்கு ஈஸ்வர சகாயம் இதான் முடியும் ஈசகாயம் எப்படி பெறது எளிதா நிரந்தரமாக யவன் தியானங்கள் தியாக புத்தி தான தர்மங்கள் சக்தி அனுசாரமாக இதெல்லாம் செஞ்சாத்தான் போகும் ஒரு நாள் போயிருது இல்லை ஒரு ஜென்மத்தில் போறதில்லைமாம் தேகபந்தம் தயர்ந்துவிடும் இன்னும் சொல்கிறேன் கேள் அடுத்த பாடல காரணங்களா ஓ நம்ம பரமான்மாவாம் உண்டன கஞானத்தால் ஏனவாம் அனான்ம பந்தம் இசைந்ததா இச்சம் சார மானதீவோ ஆன்ம நான் வருக துதித்த ஞானமா கணலின் மூலாஞ்சான காரியம் எரிக்கும் இந்த பாட்டோட குருநாதர் தன்னுடைய உபதேசத்தை முடிக்கிறார் ஊனமில் பரமான்மாவாம் உள்ளனக்கு ஏ சிச்சனே நீ யார் நீத பரமான்மா தான் நீ உபதேசம் பின்னால இப்போது நீ பரமான்மாவும் ஆத்மா பரமாத்மா ஆத்மாங்கிறது ஈவன் கயிற்சான் சைதன்யம் பரமாத்மாங்கிறது ஈஸ்வன் கயிற்சான் சைதன்யம் ரெண்டும் உன்னேத்தான் அதனால எந்தவிதமான குற்றங்கள் இல்லாத பரமான்மாவாம் ஒன்றனுக்கு உனக்கு அப்படி தன்னசை அஞ்ஞானத்தால் ஈனவாம் அனான்ம இசைந்ததால் அஞ்ஞானத்தினாலதான் இந்த பந்தம் வந்தது ஏராளம் அஞ்ஞானம் தான் காரணம் ஞானம் இல்லாதன்மை இழிவுருந்திய அனான்ம பந்தம் அனான் ஆத்மாவுக்கு புறம்பா இருக்கிறது அனான்மாதான் பஞ்ச கோஷங்கள்ல நான்யானதுங்கிறது அனான்மாதான் இப்பறத்தே ஞானியானதுங்கிறதுல அனான்மா அதனால இந்த அனான்மா பந்தம் இசைந்ததால் என்ன லாபம் இ சம்சாரம் ஆனது இதுதான் சம்சாரம் துக்கம் அனான் ஆன்மா அனான்மா வரும் விவேகத்தை உதித்த ஆன்மா எது அனான்மா எது என்று பிரிச்சி பார்க்கறது விவேகம்னு பேர் அந்த விவேகத்தில் உண்டான ஞானவான் கனல் தத்துவானம் சொல்லக்கூடிய அக்னியானது மூலாஞ்ஞான காரியம் எரிக்கும் எல்லாவற்றையும் காலமா இருக்கிற அவித்தருக்கே மூலாவித்தை தூலாவித்தி என்று சொல்லப்படுதில் காரியாவித்தே அதுவாரு இப்படி மூலாவித்தேங்கிறது காண்டசை பெயர் அது நாசம் பண்ணும் அந்த அக்னி நாசம் பண்ணும் அகண்டாகார விருத்தின் பேரு அந்த அகண்டாகார விருத்தி எவ்வளவு விருத்தி பண்றோம் அது நாசம் பண்ணும் சரி அதான் விருதி காலையிலிருந்து மத்தியான விருதி பண்ணேன் நாசம் ஆகலையாக்க அப்படி விருதி பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்காக நாசமாகும் அதான் பரவச்சம் ஆனோன்னு பேர் சாஸ்திரத்தின் மூலமாக பந்தம் கிடையாது அஞ்சாட்டம் பந்தம் இருந்தது பரவச்சம் ஆரம்பம் அப்படி இன்னும் அதிகமாக செய்ய செய்ய ஒரு காலத்தில் வரும் பரோட்சி ஞானம் முதல்ல வறுமையான முடிந்த நிலையில் அவர் இருக்கிறதுனால படிப்படியாகதான் போகும் மொழியே ஒரே நாளில் போக முடியாது எந்த காரையும் போக முடியாது மூலாஞ்ஞானமாகிய காரண அவித்தையை போக்குறது தத்வானமாகிய அக்னியால் தான் போகும் என்று சொல்லி முடிக்கிறார் வாவா சானை நோக்கி வந்தன சீடன் சொல்வன் இன்று நான் செய்வினாவல் ஈசனி அருளார் கேட்பாய் உண்ட நன்முகத்தினின்றும் உத்தரம் இதற்குக் கேட்டு நல்லதாம் பயனை நண்ணி நான் துயர் தீர்வதற்கே 56 ஐம்பத்தி ஆறு இரண்டு செயல்கள் சீடன் செய்யும் ஆசங்கை அதாவது சீடன் கேட்கிறதாக சொல்லப்படுது முதல்ல பீடிகை முன்பாட்டு அடுத்த பாட்டுல ஏழு கேள் கேட்க போற என்ற ஆசானை நோக்கி இப்படி கூறிய மேலே சொல்லப்பட்ட ஞானமாங்கனல் இம்மூலாஞானம் காரிய எரிக்கும் என்று சொன்னாரே அப்படி சொன்ன அந்த ஆசானை பார்த்து அந்த சீடன் சொல்வான் அவருடைய சிசராகிய அந்த சீடனவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் வினாவல் இப்போது உங்களை கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அது எப்படி இருக்கு ஈசனை அருளாக கேட்பாய் நீங்கள் கிருபைனால தான் கேட்கணும் என்ன கேள்வி கேட்டு நீங்கள் பதில் சொன்னால் நான் சம்பளம் கொடுக்க போறதில்லை நானும் உங்களை சரணால இடைஞ்சாச்சு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது அதனாலே கிருபையால் நீ கேட்க வேண்டும் உண்டனன் முகத்தினின்றும் உங்களுடைய முகத்திலிருந்து இதற்கு கேட்டு பதில்களை விடைகளை கேட்டு நன்றதான் பயனை நன்னி நல்ல பயனை நான் பெற வேண்டும் எதற்கு துயர்த்தீர்வதற்கு நான் துயர்த்தீர்வதற்கு துக்க நிவர்த்தி நான் துக்கமா இருந்ததுனால உங்கள்கிட்ட சரணாக அடைஞ்சிருக்கேன் துக்க நிவர்த்தி அது என்னையா அப்படிப்பட்ட அவன் சேர்ந்து போச்சான் அஞ்ஞானத்தோட கேரத்தான் செய்யும் செயற்கை தோஷம் அஞ்ஞானத்தோடு சேர்ந்ததுனால அவங்க பிடிச்சிக்கிச்சு தீய சேரும்போது தீயகுணம் வரத்தான் செய்யும் நல்லபடியாக சேர்ந்து நல்ல குணம் வரும் அப்படி போல அஞ்ஞானத்தோடு சேர்ந்துட்டோம் அவனுடைய துக்கம் நம்ம கொடுத்துருச்சு இப்போ நான் துக்கிங்கிறோம் அதே ஞானத்தோடு சேரும்போது அது கத்துக்கிட்டு அதனால நான் துயர் தீர்வதற்கே நல்லதான் பயனை நன்னி கேட்கிறேன் உத்தரம் கேட்கிறேன் சொன்னார் ஏதுதான் பந்தமாகும் எவ்விதம் ஈது வந்தது ஏதுதான் இருப்பிதற்காம் எவ்விதம் ஈதிக்கும் ஏதுதான் ஆன்மாவாகும் ஏதான ஆன்மாவும் ஆகும் ஏதுதான் ஆன்மானான் இயல்புணர் விவேகம் சொல்வாய் இந்த பாட்டுல ஏழு கேள்வி கேட்கிறாரு எதுதான் பந்தமாகும் பந்தம் என்பது எது முதல் கேள்வி எதுதான் பந்தமாகும் எவ்விதம் ஏது வந்தது எப்படி வந்தது இந்த பந்தம் இரண்டாவது கேள்வி ஏதுதான் இருப்பு இதற்கம் இதற்கு இருப்பு தன்மை எப்படி இருக்கு வந்தது சரி எப்படி தங்கி இருக்கிறது மூன்றாவது இவர் நான்காக கேட்கிறார் எவ்விதம் ஏது இறக்கம் எந்த காலத்தில நாசமடையும் ஆன்மாவாக ஆன்மா ஆன்மா எது ஏது அனான் அனான் அது எது ஏழாம் கேள்விதான் இயல்பு விவேகம் விவேகம் அது என்னது ஆனான் விவேகம்னு சொல்றீங்களே அது எப்படி இப்படி ஏழு கேள்வி கேட்டு எதிர்பார்க்கிறான் கைலத்தில் இதேதான் ஆறு கேள்வி கேட்டு சொல்றார் மாயை என்பதே துடையரார் எப்படி வந்தது வருவானேன் மாயை என்பதும் பிரமமும் மாயை என்பதும் பிரமமும் வேற என்னின் வஸ்துவும் இரண்டாமே மாய என்பதும் பிரமும் உண்டு எனின் வஸ்துவும் பொய்யாமே மாய என்ற மேகங்களுக்கு ஒரு சண்டமாறுதா குருமூர்த்தி அப்படின்னா ஒரு பாடல ஆறு கேள்வி ஒரே ஒரு நாலு கேள்வி இவர் ஒரு கேளு கோடக்கா வித்தியாசம் அவரோட தொடர்ந்து பதில் சொல்லிவிடுறார் இவர் தொடர்ந்து பதில் சொல்ல பல இடங்களில் பல விதமான சொல்றார் பதி இந்த சாஸ்திர இருக்கு அதனால இந்த பாட்டில் ஏழு கேளு கேட்டுவிட்டார் அடுத்த பாட்டிலிருந்து சிஷ்யனானவன் அவனுடைய கேள்விக்கு குறித்து தன்யவாதம் நல்ல கேள்விதான் கேக்கிறாய் என்று குரு சொல்றதாக சொல்லப்படுது சொல்வான் இவ்வவிச் வந்த ஏதமாம் பந்தம் வெட்டிங் கேகசீர் பிரமமாக சாதுவே இருப்பவிச் செய்றலால் ஜன்னி எண்ணி நீ தொழிலாம் செய்தோன் நின் குலம் தூய்தே நின்னால் இப்போது நீ கேட்கிற கேள்வி ரொம்ப உயர்ந்த கேள்வி என்று சந்தோஷப்பட்டு சொல்ற ஆசான் இப்படி ஏழு கேள் கேட்ட அந்த குருநாதனானவர் சொல்வான் சொல்ல ஆரம்பிக்கிறார் இவ் அவித்தையினால் வந்த ஏதமா பந்தம் விட்டு அவித்தையின் காரணமாக வந்த இந்த பந்தம் இருக்கே அதை அதுலிருந்து விடுபட்டு இங்கு ஏக சீர்பிரமமாக இவ்வுலகத்தின் கண்ணே ஒரே அறிவுடிமா இருக்க பரம்தான் இருக்கிறது இரண்டாவது கவசவே கிடையாது சாதிவே இருப்ப இச்சை சாரலால் அப்படிப்பட்ட சச்சானந்த பரமத்தேட ஐக்கியமாக இருந்தும் நான் ஜீவனத்திற்கு அடையணும் கேட்கிறியே அப்படி கேட்கிற காரணத்தினாலே சாரலால் தன்னியல் நீ நீ தன்யவான் பாக்யவான் பெரிய சுகத்தை அடையக்கூடியவன் என்று தன்யவாதம் மேலோன் என்று பாராட்டுறான் அது மட்டுமா நீ தொழில் எல்லாம் செய்தோன் லெக செஞ்சு முடித்தோன் கிருத கருத்தினாயிருக்கிறாய் என்ன அங்கே ஆசை இருந்தா இந்த ஆசை வராது அதனால நீ செய்தோன் அது மட்டுமா நின் குளம் தூய்தே நின்னால் நின்னால் நின் குளம் தூயதுங்கிறான் ஒவ்வொருத்தினாலும் ஒரு குளம் பெரும் லௌகத்தில் பொருள் இருக்குமே ஆனால் அந்த அவருடைய இனமே அல்ல சொந்தக்காரங்க இனமில் பெருமை ஏற்படும் அரசியலில் எந்த அளவுக்கு அரசியலில் அவர்கள் பதவியில் வைத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜாதி அல்ல சொந்தக்காரங்க இல்லை மேன்மையாக நினைப்பாங்க அதே தான் இங்கேயும் இந்த ஞானம் அடைந்த அல்லது பக்தி மார்க்கத்தில் பதமிச்சி அடைந்தவர்கள் யாராக இருப்பாருன்னால் அவளுடைய குளமும் மரியாதைக்குரியதாக மதிக்கப்படும் நந்தனார் பக்தி மார்கத்தின் சிறப்புடையவர் அவரால் அந்த குளமே ஒரு பெருமை அடையது சிதம்பரத்தில் அந்த நந்தனார் குளத்துக்கு ஒரு பெருமை உண்டு நந்தனார் ஒரு ஐஸ்கூல் நடத்துகிறாங்க அங்கே அந்த ஓப்பை சேர்ந்தவர் எம்எல்ஏ இருந்தா காங்கிரஸ் காலத்தில் அவர் ஒரு மரியாதை கொடுத்தான் நாங்கள் ஓட்டெல்லாம் போட்டேன் நந்த கோயில் உள்ள அதனால ஒரு